ால் தண்ணீரால் நோன்பை திறக்கட்டும் நிச்சயமாக அது சுத்தமானதாகும் இன்று நபி செல்லம் லாகும் அணை நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று ஐந்து திருமிதி ஆறு ஒன்பது ஐந்து இது ஹசன் சிஜி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்